सदुस्वामिकीज गुपया कर्क भागवत गोपिका जीवन स्मरण गोविंदा गो गोविंद अंदसल्य भक्त प्रेम भक्ति प्रेम भक्ति, प्रेम भक्ति। காந்த பக்தி பிரேம பக்தியை பார்த்தது பக்திக்கு லக்ஷணமாக இருக்கிற மாதிரி கோபிகளுடைய பக்தியை பார்த்தது இந்த நாற்பத்தி எட்டில் ஒரு அக்ரூரட்ட இருக்கூடிய தாசிய பக்தி பார்த்தது ஒரு விஷயம் சொல்லணும் சிஷ்டாஷ்டகம்னு சொல்வார்கள் இந்த சைத்தன்ய மகாபிரபு ஒரு மகாபாவத்தில் இருந்தார் இந்த மகாபாவம் தான் அடியு முன்னாலே நாற்பத்தி ஏழு சொல்ற போதும் பக்தி சொல்ற போதும் அவர்கள் வந்து அந்த மகாபாவம் எந்த சைத்தன்ய மகாபிரபு மகாபாவத்துல வந்து அந்த மகாமந்திரமான இந்த கலிக்கு கலி சந்தரனோ பரிஷத்து சொல்லக்கூடிய ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரேன் அப்படி சொல்லப்பட்ட அந்த கலி சந்தரணோபனத்தில் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை அவர் வந்து எடுத்து கொடுத்தா போல இருந்து அதுதான் வந்து அண்ணா சச்சங்கத்திலெல்லாம் பார்க்கலாம் எல்லாரும் அதுதான் விஷயம் கலி சந்தரணம் சொல்றது அது மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து ராதை ராதேனும் ஹரி ஹரி ஹரின்னு சொல்லி அப்படி அப்படி ஒரு மகாபாவத்தில் இருந்த மாதிரி கோபிகைகள் இருந்தார் கோபிகைகள் இருந்த மாதிரி தா இருந்த மாதிரி அந்த சைத்தன்ய மகாபிரபுந்தார் ஒரிசா பங்கால் அந்த மாதிரி பிரதேசத்தில் ரொம்ப பிரசித்தமானவர் அவர் பண்ணது சிஷ்டாட்டகம் கேதோதர்ப்பணமார்ஜனம் பவமஹா தாபா நிர்வாபணம் ஸ்ரேஜ கௌரவ சந்திரிகா விதரணம் வித்யாவது ஜீவனம் ஆனந்தாம்புதிவர்தனம் பிரதிபதம் பூர்ணாமிருத்த சுவாதனம் சர்வாத்ம ஸ்தபனம் பரம் விஜயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் சொல்றாரா இதைத்தான் அந்த மகா வாக்கிய மகாமந்திரமா சொல்லப்படுதல் சொல்றது கோபிகளை தான் பண்ணார் அதுதான் சிரவண மங்கலம் பண்ணார் அதுதான் பண்ணார் திருநாதபி சுனீச்சேன தரோரபி சகிஷ்ணுனா அமானினா மானதேன கீர்த்தனி அஹா சதாஹரி ஹரிக்கீர்த்தனம் பண்ணணும் அவருக்கு என்னையா ஒரு ஒரு குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்கணும்னா விட ஒரு தன்னை ஒரு அடக்கமா பார்க்கணும் மரம் நீங்க என்ன கல்லு மாமரம் இருக்கு பூக்கும் பழுக்கும் இல்லாம இல்லையா அப்போ பூ காட்சி பழுக்கிறது இல்லையா மாங்காய்க்கும் மாம்பழத்துக்கும் அடி வாங்கிறது இல்லையா அப்போ எவ்வளவு அடி வாங்கினாலும் தாங்கிக்கணும் அவரவர்கள் அவர்களுடைய இப்போ இப்போ தான் மாறிடு கலியுகத்தில் அவர்களுடைய கிரகத்தில் தனியாக இருக்கார்கள் மனைவி மனைவி கடவுன்மார்கள் மனைவி என திட்டாலும் வாங்கிக்கணும் அப்படி தான் விஷயம் அப்போ அந்த அளவு ம மரத்தை விட ஒரு மரத்தை விட ஒரு தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சக்தி இருக்கணும் அதாவது அப்படி வந்து ஒரு அதுதான் சொல்கிறது க்ஷமா க்ஷமாங்கிறது வந்து தித்திக்ஷாங்கிறது தான் ஒரு சக்தி அப்படின்னு மானத்தை மா மாணங்கிறது அந்த தேகாபிமானம் தான் சொல்ற தேக தேகாத்மம் புத்தி அது போனாதான் அது போகுமா அவ்வளோ லேசில் ஈவன் ரெசிட்யூல் ஈகோவில் கூட பல பண்டிதர்கள் மா வித்வான்களுக்கெல்லாம் அது அவ்வளோ போகாது அப்படி மானம் நீ அவற்ற திட்டினா நீ வாங்கிக்கணும் ஒன்றும் பேசக்கூடாது பதில் சொல்லக்கூடாது அப்படிப்பட்டவர்கள் தான் எப்பவும் அவர்கள் ஹரிக்கீர்த்தனை பண்ணலான்னு ந தனம் ந ஜனம் ந சுந்தரி கவிதாம்பா ஜெகதீஷ காமையே மம ஜென்மனி ஜென்மனி ஈஸ்வரே பவத்தாத் பக்தி அகை து அப்படி கிருஷ்ணனை பார்த்து சொல்கிறது ஏ கிருஷ்ணா நான் த பணத்தை பிடிக்கிறோம் ஆனால் எனக்கு வேண்டாம் எனக்கு வந்து ஜனங்கள்லாம் என்னை சுற்றிலாம் ஜனங்கள்லாம் வேண்டாம் எனக்கு ரொம்ப அழகாக இருக்க ஜனங்கள்லாம் வேண்டாம் ஒரு கவி பாடக்கூடிய அந்த அளவெல்லாம் ஒன்று வேண்டாம் இந்த நான் ஜெகதீஸ்வரம் வண்ணும் நான் என்னன்னா ஜென்மனி ஜென்மனி உங்கள்கிட்ட ஈஸ்வரனான உங்கள்கிட்ட எந்த ஒரு காரணம் இல்லாம பக்தி இருக்கணும் அப்போ பக்தி இருக்கிறத பத்தி காரணம் இல்லாத பக்தி ஹரிகேர்த்தனத்தை பத்தி அப்ப எவ்வளவு எல்லா ஆத்மாக்களையும் பரமசுத்தமா பண்ணக்கூடிய அந்த கிருஷ்ட சங்கீர்த்தினம் அதைத்தான் அந்த தே இவர்கள் கண்டித்தார்கள் யாரு கோபிகைகள் கண்டித்தார்கள் வாத்சல்ய பக்தின்னு அந்த சோதா நந்தகோபர் காமிச்சார் இவர் அதை வந்து வசத்தியா தாசிய பக்தியில் காமிச்சார் அக்குரூரர் அதுதான் சொல்ல வந்தது நக்கியம் மயான தீர்த்தானி நதேவா மிருச்சிராமையாக தேபன்தி ஊரு காலைன தர்சனாரேவசாரவான் வசத்தியான விஷயம் அது சந்தேகமே இல்லாம ஒரு ஸ்லோகம் அது வந்து பொதுவாக அந்த சாது கீர்த்தனத்துக்கு அதெல்லாம் பாடுவார்கள் அது அதனால் அப்படி இருக்கக்கூடிய அதனால் அந்த அப்படிப்பட்ட மகா பெரியவர்களை பார்த்ததுனாலேயே நமக்கு வந்து எல்லா பாப்பங்களும் வினைகளும் அகன்று பக்தி ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது எங்கே சுவாமி உதாரணம் அதுதான் தேவம் கிடையாது நான் சொல்லுவேன் இப்போ அடுத்தது நம்ம நாற்பத்தி ஆரம்பிச்சோம் நாற்பத்தி ஒம்பது இந்த நாற்பத்தி தான் அந்த அக்ரூரை ஹஸ்தினாபுரத்துக்கு போகிறார் போய்விட்டு திருதராஷ்டனுக்கு ஒரு செய்தி சொல்கிறார் கண்ணனுடைய செய்தி வேறு ஒன்றும் இல்லை அப்படி ஞாபகப்படுத்திடுவார் அப்பா ஞாபகம் வச்சுக்கோ அவன் வந்து ஒருத்தர் இருக்கான் பாண்டவர்களுக்கு நீ தம்பி பிள்ளைகள்னு வந்து உன்னுடைய நூறு பிள்ளைகளை வச்சுன்னு அவங்கள வந்து இல் ட்ரீட் பண்ணாலும் இல் ட்ரீட் பண்ணாலும் அவனுக்கு வந்து ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிறதுனால ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு சங்கேதி மாதிரி சொல்கிற மாதிரி அனுப்பிச்சு चाशत्तमध्याय शीतकोवाचं तकपुर पौर्ेन्द्रोंगीबिकेम भीष्पम विदुरां प्रथा சீசுகோவாச்சம் சகுவத்தி நம் பௌரவேந்திரோம் தர்சராம்பிகேஷம் சபீஷ்பம் விதுராம் விதுரம் பிராம் சகபுத்தஞ்சா பாரம் சௌதம் சர்ணம் சுயோதனம் திரோணிம் பாண்டவன் சுகோபராணி சகபுத்தஞ்சாக்கம் பாரம் சகௌமம் கர்ணம் சுயோதனம் திரோணிம் பாண்டவன் சுகோவோபராணே எதாவது வந்த காசு பிஷத்தை சக यथा அயம் சயம் யுதத்தை பிரச்சலியாத்மவ்ருச்சையான்ஜார ஹலோ வாசகின்மாசான் ராஜோ விரத்தையார ஹலா தேஜவோஜோலம் வீரியம் பிரஷையாச்சு பிரஜானு பாச்சி கீழித்தம் தேஜவோஜோலம் வீரியம் பிரஷ்டீம் சாத் கீழம் அஞ்சு முதலஞ்சு மாப்பம் ீசு வாச்சப்போம்போது நாற்பத்தொம்போது ஏகோன பச்சாசமோசுகவு கவரம் பௌரவீந்திரை சோகிதம் தலசத்தம்பிகேய சபீஷம் விதுரம் பிரம் दर्शतत्रां சீதுகோவாச்சுவாத்தியபுரம் பௌரவேந்திரஷோங்கி தர்சத்திஜம் சபேவம் பிதுரம் பகபுத்தாள்ளீக்கம் பாரம் சகௌமம் கர்ம சுதனும் திரோணி பாண்ட சகபுத்தஞ்சாக்கம் பாரம் சும் பாரம் ச கரம் சுயோன திரோணி பாண்டவா சுரோபரான் எதாவது உபசமியமகம் சவியம் முாசு பை சுர் சுவயம் வாசகின் மாசா விற்றயந்தன வாசகன் மாசான் ராஜோவ்ஸ்யா ஊர்கிய அல்பாரவோம் வீரியம் பிரசைய சகம் பார்த்தே நகது தேஜவோஜோம் வீரியம் பிரசையன் பிரனுராட்டம் அஞ்சு இந்த ஒரையாசிரியர் வந்து பாஷியெல்லாம் சொல்றவெல்லாம் சொல்றது நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்துக்கு ஊன பஞ்சா சத்தமே தோ கத்வா க்ரூரே கஜா கொயம் ராஜ்யா சுபிராத் புத்தேஷோ புத்வா ஒரு சுருக்கமான ஸ்லோகம் சொல்கிறார்கள் அக்ரூவர் வந்து அஸ்தினபுரத்துக்கு கஜா கொயம் எல்லாம் ஒன்று தான் கஜா அதுதான் ஈக்குவல் டு அத்தினாபுரம் இது கொள்ளுக்கு ஜாக்கு அத் அத்தினாபுரம் பட்டத்துக்கு போயிட்டு வந்து தன்னுடைய தம்பி புத்தர்கள் அதாவது சகோதர புத்தர்களான பாண்டவர்கள்ட்ட இருக்கக்கூடிய இந்த வைஷம் அதாவது ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் குண்ணாம்பு இந்த வித்தியாசம் பார்க்குது அதை தெரிஞ்சு திரும்பி வந்தார்னு இந்த நாற்பத்தி ஒன்பது அதேத்துல சொல்கிறார் சுக பிரம்மிகள்னு அப்படி அழகாக இங்கேயா காண்பிக்கிறார் அந்த ஒரே ஆசிரியர்கள்லாம் அப்படி காண்பிக்கிறார்கள் அர்த்தம் பார்க்கும் இப்படி சுகர் சொல்கிறது வந்து என்ன சொல்கிறார் அக்ரூர் குரூர்வம்சத்து குருவம்சத்துக்கு ராஜாக்களுடைய கீர்த்தியாதம் அவர்களுடைய வீரம் தீரம் அவர்களால் நல்ல தர்மத்தால் பாதிக்கப்பட்டு சம்பாதிக்கப்பட்டு இருந்த அந்த அலங்காரம் பண்ணப்பட்ட ஹத்தினாபுரத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பீஷ்பரோட இருக்காருங்க பீஷ்பர் அங்கே இருக்கார் யார் பீஷ்பர் சந்தனுடைய முதல் கங்கைக்கு பிறந்த புத்தர் பீஷ்மன் சபதம் பண்ணதால் பீஷ்பர் அப்படிப்பட்ட அவர் இருக்கார் அவர் திருத்தராஷ்டனையும் விதுரையும் குந்தியையும் சோமதத்தங்கிற புத்திரனோட கூடிய பாலீகனையும் கிருப்பரோடு இருக்கக்கூடிய துரோணரையும் கிருப்பர் கிருப்பினை ரட்டையாக பிறந்தார் அந்த கிருப்பைங்கிறவ வந்து இது ஸ்திரீ இரட்டையாக பிறந்தார்கள் அதை வந்து துரோணருக்கு கொடுத்தார்கள் கல்யாணம் கொடுத்தார்கள் கர்ணன் கர்ணன் வந்து குன்றிக்கு சூரியன் மூலமாக முதல்ல பிறந்த புத்தன் இதெல்லாமே நம்ம முன்னால் ஒம்பதாவது ஸ்கந்தத்தில் கடைசியில் வரக்கூடிய ரெண்டு அத்தியாயங்களில் பார்த்தோம் துரியோதனன் அஸ்வத்தாமா அஸ்வத்தாமா துரோணனுடைய புத்திரன் பாண்டவர்கள் மற்ற பந்துக்களையும் அவர் பார்த்தார் அப்படி ஒரு பெரிய கும்பலையை அவர் பார்த்தார் பார்த்துட்டு அக்வர் முறைப்படி அவர்களை எல்லாம் பார்த்து அதாவது ஒரு புரோட்டோக்கோல்லாம் இருக்கு இந்த ப்ரோட்டோக்கோள் பிரகாரம் எல்லாம் பார்த்து அதாவது மந்திரியாக வந்தால் சந்தேகமாக வந்தால் அவர்களை வந்து அந்தந்த லெவலில் பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா அந்த மாதிரி அவரவர்களை சந்தித்து அந்த பந்துக்களால் பந்துக்களுடைய மற்ற உறவினர்கள் பந்துக்களை எல்லாருடைய யோக சேமத்தை பற்றி அவர்கள் இவர்கள் இவர் விசாரித்தார் அவர்கள அவர்களால் விசாரிக்கப்பட்டார் அவரும் குச்சலை பிரச்சனை செய்தார் இப்படி அவர் குச்சலை பிரச்சனை பண்ணி அவர்களும் யோக கட்சத்தை போட வந்திருக்கேலாக பண்ணுங்க எனக்கு தெரியலாம் குன்றியினுடைய சகோதரர் புத்திரர் தானே அதனால் அப்போ துஷ்டர்களான பிள்ளைகளை கொண்டவன் துஷ்டர்கள் மகா பொறாம பிடித்தவர்கள் மகா அதாவது கெட்ட குணம் கொண்டவர்கள் அவர்களும் தைரியம் கு கம்மியாக இருக்கு குன்றியவரும் துட்டருடைய விருப்பத்திற்கு அவர்கள் கேட்டுண்ட மாதிரி நடக்கக்கூடிய அந்த ராஜா யாரு கண்ணு தெரியாத திரதாஷ்ணன் அவனுடைய நடத்தை எப்படி நடந்துக்கிறாங்கிறதையும் விருப்பத்தால சில மாதங்களால் அங்க தங்கினார் அப்போ சில மாதங்களை தங்கினார் பாண்டவர்கள்ட்ட என்ன இருக்கு பராக்கிரம் அந்த தேஜஸ் பராக்கிரம் பரா தேஜஸ் ஓஜா இந்திரிய வலிமை இந்திரிய வலிமைன்னா இப்படி புரிஞ்சுங்க இப்போ தெரிய மாட்டேங்கிறோம் காது கேட்கல அப்போது இந்திரிய வலிமை போயிடுச்சு அதுதான் ஓஜஸ் ஓஜஸ் போயிடுச்சு வைசாகத்தனம் போயிடுச்சு கொழுந்த தேஜாக அது சரீரத்தினுடைய பராக்கியம் அதுவும் போயிடுச்சு வயசாகத்தன் அப்போது பலம் சரீர பலம் வீரத்தனம் அவருடைய வீரியம் வினயம் அவர்களை வந்து ரொம்ப அடக்கமாக என்ன இருந்தாலும் இவ்வளவு பராக்கிரம்தான் வந்து இவ்வளவு பலம் வரிமை இருந்தாலும் சரீர பலம் இருந்தாலும் வீரச்சரம் சௌரியம் எல்லாம் இருந்தாலும் அப்போ வினயம் அடக்க தொடர்க் இப்படி நல்ல குணங்கள் இருக்குது அவர்களுக்கு அதனையும் பிரஜைகள்கிட்ட அவர்கள் வந்து நல்ல பேரை அடைந்திருக்கார்கள் ஒரு அன்பை அடைந்திருக்காங்க ஸ்னேகம் ஸ்நேகம் ஒரு பிரிய தேடு அதை இந்த திராட்டனுடைய பிள்ளைகளால் செய்யப்பட்ட எத்து கரதானாதி அபேசனம் விஷம் கொடுத்தது அதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு கரதானாதி விஷம் கொடுத்து இந்த மோரகத்தில் விஷத்தை கொடுத்து அந்த பீமனுக்கு கொடுத்ததெல்லாம் மகாபாரத்தில் சொல்லப்படும் மகாபாரதெல்லாம் இங்கெல்லாம் ஒன்றும் வர வரல இந்த வார்த்தைகளால் நம்ம வந்து அதனுடைய லிங்க் பண்ணிக்கணும் அது தொட்டுக்கணும் அப்படி விஷம் கொடுத்து கரதானாதினா அந்த விஷம் கொடுத்து அப்படி பீமனுக்கெல்லாம் பல விதத்துல தொந்தர அப்படிப்பட்ட அபேசனம் கெட்ட செயல்களையும் பின்னால் உத்தேசிக்கப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் பின்னால் அந்த அறக்கமாளையை வச்சு கொளுக்கப்படுறேன் அதையும் எல்லாவற்றையும் குந்தி தேவியும் விதரும் அக்குருட தெரிவித்தார் ஆமாம் குந்தி தேவி அவளுக்கு தெரியும் தன்னுடைய குழந்தைகளுக்கு என்னென்ன கஷ்டம் கொடுக்கப்பட்டிருக்குங்க விதர் மந்திரி அவருக்கு எல்லாம் தெரியும் விதுரர் வந்து அப்படியும் விதுரருக்கு பாண்டு புத்தர்களும் தம்பி புத்தன் அந்த விதர் வந்து கடைசியில் பிறந்தவர் இல்லையா அதனால் தெரியும் அதனால் சித்தப்பா தொண்ணா அப்படி எல்லாத்தையும் அக்குருவர்கிட்ட அவர்கள் தெரிவித்தார்கள் பார்ப்போம் சுகர் சொல்றார் இப்படி குருவம்சத்தில் ஆரம்பத்துலே பார்த்து வந்திருக்கோம் அந்த நவமஸ்களை சுமார் ஆமா பதி நாலு பதினாறு பதி பதினாறு பதினேட்டு பதினேழாவது அத்தியாயத்திலிருந்து இந்த பூர்வம்சத்தை பற்றி புராவஸ்கந்தத்தில் நம்ம விவரமாக பார்த்துக்கணும் வந்திருக்கும் ஒவ்வொரு ஸ்லோகம் ஸ்லோகமாக பார்க்குறோம் இல்லையா அதெல்லாம் விஷயம் ஸ்லோகம் போய் ஸ்லோகமாக பார்க்குறோம் ஸ்லோகத்தை நாலு தடவை சொல்லி இப்போ வந்து உங்களால் பார்க்க முடியாது அப்படி புருவம்சத்தருடையும் அவருடைய தர்மமாக ஆட்சி பண்ணதுனாலையும் செழிப்பாக இருந்ததுனாலும் புகழ் வளர்ந்து அதனால் பெருமை பெற்ற அந்த வந்து சேர்ந்தார் அந்த அங்கே அம்பிகா அம்பிகா அவனுடைய புத்திரனானதுராஷ்டரியும் அதுக்கப்புறம் கங்கா புத்திரனான பீஷ்பரையும் பித்துரையும் குந்தியையும் பார்த்தார் அங்கே பாலிகர் அவருடைய பிள்ளை சோமரத்தன் பாலிகர் பிள்ளை சோமரத்தன் துரோணர் கிருப்பர் கிருப்பரை வந்து அந்த குலகுரு துரோணர் இவர்களுக்கெல்லாம் ஆச்சாரியர் கர்ணன் சூரிய சூரியனுக்கும் குண்டிக்கும் பிறந்த பிள்ளை துரியோதனன் அவன் காந்தார் எதிராட்டனுக்கு பிறந்த குழந்தைகள்ன மூத்தவனான துரியோதனன் அஸ்வத்தாமா துரோணனுடைய புத்திரன் பாண்டவர்கள் இப்படி மற்ற பல உற்றார் உறவினர் பந்துக்கள் எல்லாரையும் பார்த்தார் சந்தித்தார் காந்தினி சுதான் இதை முன்னாலே ஒரு சொல்லிருக்கோம் அந்த விஷ்ணு புராணத்தில் விஷ்ணு புராணத்தில் வந்து இதை பற்றி ரொம்ப வசதியாக அந்த காந்தினிங்கிற அந் இவருடைய அம்மாவை பற்றி சொல்லப்பட்டது அவ்வளோ லேசில் அவர் கல்யாணம் பண்ணி கொடுக்கல அவள் அந்த பொண்ணு வந்து தினோ ஒரு பசுமாடு தானம் பண்ண சொல்லி தினோ ஒரு பசுமாடு அப்புறம் அன்னதானம் பண்ண சொல்லு அப்படியெல்லாம் சொல்லி அதுக்கப்புறந்தான் அந்த இதுலேருந்தே வெளியில் வருவேன்னு அவர் சொல்லிருக்கார் அந்த கர்ப்பத்தில் வெளியார் அப்படிப்பட்ட ஒரு காந்தினி அந்த உயர்ந்த பெண் அவளுடைய புத்திரனான அக்ரூரர் இப்படி முறைப்படி ப்ரோட்டோக்கால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ப்ரோட்டோக்கால் மினிஸ்டர்னா மினிஸ்டர் லெவல் செக்ரட்டரினா செக்ரட்டரி லெவல் பிரசிடெண்ட்டாக பிரசிடெண்ட் லெவல் அப்படியெல்லாம் இருக்கும் அப்படி அவர்கள்லாம் தூரவர் வந்திருக்காருன்னா அது பிரகாரம் அப்படி உறவினர்கள் எல்லாத்தையும் எல்லாத்தையும் அங்கே இருக்குன்னு அவரும் பார்த்தார் சந்தித்தார் அவர்கள் மதுரால் இருக்கக்கூடியவர்களுடைய க்ஷேமத்தை விசாரிக்கிறார்கள் இப்படி இவர்கள் வந்து அஸ்தினாபுரத்தில் இருக்கக்கூடிய அவரும் அவர்களுடைய குசல பிரச்சனை க்ஷேமத்தை விசாரித்தார் அஸ்தினாபுரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பந்துக்களுடைய கஷேமத்தையும் விசாரித்தேன் கெட்ட பிள்ளைகள் அதாவது துஷ்டமாக பிள்ளைகள் பொறாம பிடிச்ச பிள்ளைகளை பெற்றவர் மனசு அந்த தைரியம் அவ்வளவு இல்லை கெட்டவர்களுடைய அந்த பிள்ளைகள் சொற்படி நடக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட கண்ணு தெரியாத விராஷ்டர் பாண்டவர்கள்ட்ட நடந்து கொள்ளக்கூடிய விஷயத்தை எப்படி நடந்துகிறார் நடத்துகிறார் அப்படிங்கிறத நல்லா தெரிந்து கொள்வதற்காக குரூர் அங்கே சில மாதங்கள் அங்கே தங்கினார் அப்போது பாண்டவர்களுடைய பராக்கிரமம் ஆயுதங்களை தாங்கக்கூடிய அந்த ஒரு சக்தி அந்த வலிமை சக்தி சரீர பலம் வீரம் அடக்கம் ஜனங்கள்ட்ட நாட்டு ஜனங்கள்ட்ட காணக்கூடிய ஒரு நல்ல ஸ்நேகம் அன்பு பண்பு இப்படிப்பட்ட நல்ல குணங்களை பொறுக்க முடியாத அந்த எதிராட்டினுடைய பிள்ளைகள்லாம் பாண்டவர்களுக்கு விஷம் கொடுத்துது விஷம் கொடுத்தார்கள் பீமனுக்கு அப்புறம் இதில் தூக்கி போட்டார்கள் கத்திய ஈட்டி எல்லாத்தையும் கங்கையில நிறுத்தி வச்சு அதில் தூக்கி போட்டார்கள் இப்படி செய்த பிரி பல கூடிய செயல்கள் மகாபாரதத்தில் பார்க்கணும் இப்படி இன்னும் என்னென்னா செய்ய கெட்ட அது செய்யப்போவார்கள் குந்தி தேவியும் விதரும் அக்ரூர்ட்ட சொன்னார்கள் விக்கிரூர்ட தெரிவித்தார்கள் என்னென்ன நடக்கிறது எப்படி வந்து பாரபட்சமாக குழந்தைகளுக்கு ஒரு கெடுதல் நடக்கிறது இதை வந்து அவனுடைய டைரக்ட் சூப்பர்விஷனில் பேசாமல் நடக்கிறதுன்னு சொன்னார் ஒரு மேலே பார்ப்போம் கிருத்தம் கிரதானாத்திய பேசலம் ஆ சக்கியோ சர்வமே வாஸ்மை தனியராஷனம் आचक्यो सर्वमे वाच ஆச்சோமேவஸ்ஸே பிளாச்ச ப்ராச்சோராத்தம் அக்கூரமுப்பாச்சன்மியம் வரத்தியுக்கலேட்சண பாத்தும் அக்கூரமுசிய ஜன்மம் பரந்தலேட்சா அப்பந்தி நௌமிய பித்தோச்சே பகிபுத்தாச்சாசியஸ்மரந்தி நமரந்தௌமியோராச்சே பகிோரா சாத்தியோவோ பைத்திருசேயன்மர்த்தம் புருகேக்ஷா பராத்தேயோவா அண்ணோ வகவத்சலா பைத்திருசேன் ஸ்மர்தாட்சா சனமியே சோச்சந்தி விராணம் ஹரிணிமிவ சாந்தயிஷரிமா பித்திருமே சோச்சி விராணம் அரிணிமிவ शांत मक्य पितृीनाम च बालकान पतावेद श्लोकम आरलुत मरणि बाप इतना आराव श्लोक को अर्थम सुन दृतम चराष्ट्रिय गरधाध्यपेशल ஆச்சியோமேவாஸ் பிதாபுரிய தியத்து கரியபேசலம் ஆச்சியோ அம பித்தரம் பிராத்துமக்கூரம் உபசத்தம் வாஜன்மலிம் வரஞ்சஸ் கலேட்சா ப்ராத்தரம் பிராத்து மக்கூருப்பாச்சன்மிழம் வரஞ்சஸ் கலேட்சா அப்பஸ்மர்த்தி நான் சோமிய பித்தோராத்தரச்சோத்திருத்தாச்சா ச மரந்த சௌமிய பித்தரோச்ச மகி பராத்திருச்சா சரோகிருஷ்ண சரணோகவ்ல பைத்திருசேன்மர்த்தம்புருணா பகவான் கிருஷ்ண சரண்ல பைத்திருசேன் ஸ்மர்தம்புருணா சாப்பே சோச்சந்திருக்காமிஷி மாம் வாக்கி பித்திருந்த பத்மமே சோச்சி விரக்காணம் சாப்பிஷ மாம் வாக்கிய பித்திருந்தன பத்தாவது விளக்கங்களை பாம் முன்னாலேயே கொஞ்சம் அந்த ஆறாவது அர்த்தம் சொன்னேன் அந்த குந்தியும் விதரும் அக்ருவர்களிட்ட இப்படி துரியோதனாதிகளால் விஷம் கொடுத்து செய்யப்பட்ட கெட்ட செயல்களையும் அதுக்கப்புறம் இன்னுமே செய்ய போகிற அவருடைய ஃப்யூச்சர் ஆக்ஷன் பிளான் டு டிஸ்டர்பு டு கிவ் ட்ரபிள்ஸ் டு பாண்டவஸ் அதை வந்து எல்லாத்தையும் சொன்னார் குந்தியும் அங்கே வந்திருக்கூடிய சகோதரனான அந்த அக்ருவர் எப்படி சகோதரன் தான் எல்லா இவருக்கு சகோதரர் தானே கசின் பிரதர் தானே வாசுதேவருக்கு வசுதேவருக்கு வசுதேவருக்கு கசின் பிரதர் அக்ரூரர் அப்போ குந்திக்கும் கசின் பிரதர் தான் வந்துடக்கூடிய கசின் பிரதர் சகோதர அந்த அக்ரூர்கிட்ட தான் பிறந்தறியும் பாண்டுக்கு மனம் ஏதாவது பத்தினியா போந்தறியும் நினச்சிண்டு அதனால் பாண்டு போய் ஆச்சும் விதவையாக இருக்காள் ஆனால் குழந்தைகள்லாம் சின்ன குழந்தைகள் இன்னும் வளரணும் அப்போ நினச்சிண்டு அப்படியே ஜலத்தை பெருக்கி கண்களை கண்கள் அப்படியே ஜலம் கொட்டுறது அழுகியிருக்கு ஏன்னா இப்போ வந்து இவர் என்ன இருந்தேன் பிறந்த வீடாக சகோதராக இருக்கார் அப்போ சொல்ல ஆரம்பித்தாப்பா சௌமியா அப்பா கண்ணப்பாப்பா என்னுடைய மே பித்தரம் இப்போ அம்மா அப்பாக்கள் சகோதரர்கள் சகோதரிகள் சகோதரர்கள் புத்திரர்கள் குலத்திரிகள் தோழிகள்லாம் எங்களை நினைக்கிறார்கள் ஏதாவது நினைக்கிறது உண்டா என்னுடைய சகோதரன் புத்திரனான சிவலோகசரன் என அந்த பக்தவத்திரனான கிருஷ்ண பகவான் தாமரை கண்ணன் ஆச்சன் அவனும் அப்புறம் பலராமனும் அத்த புத்திரளான பாண்டவரை நினைக்கிறார்களா அப்படின்னு ஓநாய்களுக்கு நடுவில் ஒரு மான் படுற மாதிரி இந்த சத்ருக்கு நடுவில் மாட்டிண்டு நான் அவஸ்தப்படுறேன்னு சொன்னால் மேல பார்ப்போம் கிருஷ்ணா